வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் காவலாளர் வதைப்படலம் சுடரும் வேல் படைத்தொல்குமரேசனது அடிகள் முன்னி அருளுடன் ஆண்டகை படியளந்திடும் பண்ணவனாம் என நெடிய பேர் உருக்கொண்டு நின்றான் ரரோ திசையளந்தன தின்புயம் சென்று சேன் மிசையளந்தன மேதகு நீள்முடி வசுதையாவும் அளந்தன வார்க்கழல் அசை வரும் திரல் ஆடவன் நிற்பவே திருவுலாம் கழல் சீரடிச் செம்மல் பேர் உருவு தாங்கி உகந்தனன் நிற்றலும் அரவின் வேந்தரும் ஆதியம் கூர்மரும் வெறுவினார்கள் வியன் பொறையாற்றலார் கதிரியரித்திடு காமரு பூனினான் மதுகை பெற்ற வழிபொடு நிற்றலும் அது பறித்தற்கு அருமையினாற்றவும் விதலை உற்றது வீரமகேந்திரம் குலம் கொள்வாகுவின் ஒன்பதம் ஊன்றலும் விலங்கியே தளர் வீரமகேந்திரம் இலங்கை நீர்மை எய்தாமலிருந்ததால் குலம் கொள்தான பக்கோமகன் ஆணையால் சேனலாவிய சென்னியன் என் திசை காண நிற்புரு காட்சியன் கந்தவேல் ஆணை காட்டி நிறுவிய ஆடலாம் தானு என்ன தமியன் விளங்கினான் சான்ற கேள்வித் தலைமகன் தாழ் துணை ஊன்றுகின்ற ஒழிதொறும் வானிலம் ஆன்று கேண்டிட அவ்வப்புழைதொறும் தோன்றுகின்றன சூழ்கடல் நீத்தமே ஆத்தன் ஊன்றும் அடிதொறும் தோன்றிய நீத்தம் யாவும் நெடும் திரல் வெய்யசூர் வாய்த்த கோயில் வளைந்து இறை போற்றிய வேத்து அவைக்களம் தன்னினும் மேவிய பூழை கொண்டு புறம்படர் நீத்த நீர் மாழை கொண்டவன் கோயில் வளைந்துராய் பேழை கொண்ட பிணிப்பு அருபாந்தல் போல் கூழை கொண்ட மருகில் குழாயதே துய்ய பூழை தொரும் தொரும் தோன்று நீர் மையல் வெங்கரிவாம் பறி தேர்ப்படை கையெறிக் காசினி ஆறு போல் செய்ய மாநகர் யாங்கனும் சென்றதே தோட்டதன்ன சுழிப்படுவாரியின் ஈட்ட மாநகர் வீதிதொரு ஏகியே பாட்டின் மாளிகை பற்பல சாடியே மீட்டும் ஒல்லையின் வேலை மடுத்ததே எம்மையாள் உடை எந்தை தன் தூதுவன் செம்மை நீடு திருவுரு நோக்கியே கைமறிக்கொடு கண்டனர் யாவரும் அம்மவோ என அச்சம்முற்றோடினார் மாவுலாவரும் மன்னவன் கோயிலுள் காவலாளர் இக்காளையைக் கண் உறி ஓவிதோர்வஞ்சனுற்றனன் ஈண்டு என கூழித்தனர் தத்தமிழ்ில் கூடினார் கூடுகின்ற குனிப்பரும் காவலோர் நீடு மேய் கொடு நின்றவர் கஞ்சியே ஆடல் பூண்டிலம் எண்ணின் அரசனே சாடு நம்மைச் சரதம் என்று எண்ணினார் குமரிமாமதில் கோயில் உள்போற்றியே அமரியோர்கள் ஓர் ஐம்பது வெள்ளத்தர் திமிரமேனியர் தீவுகண்ணினர் சமரியற்ற தலைத்தலை மண்டினார் மண்டிமற்றவர் வல்லெழுத்தோமரம் பிண்டி பாலம் பெறும் கொண்ட கொண்ட கொடும் படை வீசியே அண்டம் விண்டிட ஆர்த்தனர் ஆடினா ஆடும் எல்லை அடுபடைத்தானவர் பாடு சூழ்ந்த பரிசினை நோக்கினான் நீடு சான்ற இடித்தொகை ஆயிரக்கோடி போர்ப்புயங்கொட்டி நின்றார்பவே அலைக்க வந்த அவுணப்படையலாம் கலக்க மூழ்கிக் கருத்துணர்வகியே உலக்கூறாத உறும் இடி உண்டிடும் புலை கடும் தொழில் புல் எனல்லவே பன்மழை குலங்களிற்படைக் கலங்கள் யாவையும் வன்மை பெற்ற வீரருய்பந்து மேனி படுதலும் சின்மயத்தன் ஒற்றன் மிக்க செய்ய வீழ்விழுத்திய தொன்மரத்தியற்கை போன்று சோரி சோர நின்ற நன் ஆனகாலை வீரவாகு அறிவங்கியில் சினை மான வீரர் மீது அலாது வாழெடுக்கலேன் என தேனின் மாப்பெரும் கடல் திளைத்தலைக்கு மத்து என தான அவதாதியைத் தடிந்து அலைத்தல் மேயினான் மிதித்தனன் கொதித்தனன் விடுத்தன் படுத்தனன் சதைத்தனன் புதைத்தனன் தகர்த்தனன் துகைத்தனன் உதைத்தனன் குதித்தனன் உருட்டினன் புரட்டினன் சிதைத்தனன் செகுத்தனன் செருக்கினன் தருக்கினன் சிரத்தினை நெறித்தனன் திரள் புயமிருத்தனர் கரத்தினை முறித்தனன் களத்தினை திரித்தனன் உரத்தினை பிரித்தனன் உருத்தனன் சிரித்தனன் புறத்தினை உரித்தனன் பொடித்தனன் படைத்திரம் எடுத்தனன் சுழற்றினன் எரிந்தனன் சிலோர்த்தமை புடைத்தனன் அடித்தலம் கொடித்தல தரைத்தனன் சிலோர்த்தமே பெருத்தனன் சிறுத்தனன் பெயர்ந்தும் வேறு பல்வுரு தரித்தனன் நடந்தனன் தனித்தனித் தொடர்ந்தனன் மறுத்தனக்கரங்கினன் வளைந்தனன் கிளர்ந்தனன் ஒருத்தன் வெள்ளம் ஐம்பதும் உலக்குரக் கலக்கினான் மஞ்சை அன்னம் ஒன்புறா மடக்குயில் திரள் பையில் செய்லம் சேனம் கூலி பிள்ளைகள் பின்னகன் குமார நாடு பேரமற்களம் படும் அஞ்சையாளர்கி ஊன் அருந்து மாறியிருந்தவே மானினம் செறிந்து இறைந்து வந்த எல்லை தன்னிடை தான் ஓர் சிங்கையேறு புக்க தன்மை போல் அவுணர்த்தம் கோனிருந்த உரையுளில் குலாய காவலாளராம் சேனை வெள்ளம் ஐம்பதும் சினத்தின் வல்லை சிந்தினான் முறிந்தனர் உறுப்பியாக்கை முற்றும் வேறு வேறவாய் பிரிந்தனர் தகர்ந்தனர் பிறங்கு சென்னி சோரியுள் செறிந்தனர் புதைந்தனர் சிதைந்தனர் உருண்டனர் மறிந்தனர் இறந்தனர் மடிந்தனர் கிடந்தனர் இன்னப்பான்மை வீற்று வீற்றின் அவுணர்தானே யாவையும் சின்ன பின்னம் ஆகியே சிதைந்து வீழ்ந்து உலந்திட உண்ணுகின்ற முன்னமட்டு உலம்பி நான் சிலம்பினின் மன்னன் மங்கை நூபுறத்தின் வந்த வீரவாகுவே வள்ளல் நின்று சமர் இழைப்ப மாண்ட வீரர் யாக்கையின் உள்ள தாதுவான ஏழும் உருவம் வேறு காண்கிலா தள்ளல்லாகி ஒன்றுபட்டது அங்கி தன்னின் உருகியே வெள்ளியாதி உலகம் யாவும் விரவும் வண்ணம் என்னவே